பாடம் பெருநாள் தொடுகைக்கு காலையிலேயே செல்வது லுஹா எனும் உபரி தொடுகை நேரத்தில் நேரம் நாங்கள் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் காலத்தில் பெருநாள் தொழுது முடித்து விடுவோம் என்று அப்துல்லா பின் புஷ் ரலி அல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள்